ீிாமூர் சுந்திரம்ைபாய சூத்திரு முனேந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷியம் மது வித்தியை தவிர ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூரு சனத்தி மேவ மாதமே யோசமே யிரவிணம் மேவெவ நமோ விதையயோ வம்ச ஷிபியோ மகோ நமோ குரு ோப்பளவரனோம்மமஸ்மி ஓ சகனா சனோன்கு சீரியாவை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ிாஷா ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரியேத்தே கட்டோபாவீ அஞ்சாவது மந்திரம் மதம் வேத ஆனவமூத்திய தோவிஜுப்ஸே தூவம் தபோ ஜாத்த அப்பூவா பிரவிஷ் ஷம் யோ பூத்தியப்பே தா பிரணேனா கும் பிரவிஷத்தீம் யாத்தியவை திரமவிதாச்சாரியராஹிய யமர்மராஜ ஆத்த்தைப் பெறுவதற்கும் ஆத்மானத்திலே நிலைத்திருக்க முடியாததற்கும் காரணம் புறநோக்கு இந்திய விஷயங்களை நோக்கி செல்வதுதான் காரணம் என்று சொல்லி எனவே ஒருவன் முக்தியை விரும்புகின்ற ஒருவன் ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்புகின்ற ஒருவன் இந்திரிய விஷயங்களை நோக்கி செல்லுகின்ற செயலை விட்டுவிட வேண்டும் ஆக விஷய சுகத்தை நாடுவதை விட்டுவிட்டு ஆத்ம சுகத்தை உணர்வதற்காக ஆத்மஸ்வரூபத்தை அறிவதற்காக முயற்சிக்க வேண்டும் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் இத்தகையதுங்கிறது இப்போ இதை ஞாபகம் இருக்கணும் விஷய சுக தியாக இந்திரிய விஷய சுகங்களை விடுதல் புலநடக்கம் மனக்கட்டுப்பாடு மன ஒருமுகப்பாடு தத்துவ ஆராய்ச்சி இப்படிலாம் வழியை சொல்லணும் தத்துவ ஆராய்ச்சியும் தனியாக பண்ணுறதில்லை தகுந்த ஆசிரியர் துணையோடு பண்ணுறான் தனியாக தத்துவ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றன குருமுகமாக தத்துவத்தை தெரிஞ்சத்துக்கு பிறகு தியானம் பண்ணலாம் அது நாம் தனியாகத்தான் பண்ணி ஆகணும் ஆனால் ஸ்ரவணத்துக்கும் மனநத்துக்கும் குருவினுடைய துணை மிக மிக அவசியம் அதனால தான் பொறுமையாக பிரம்ம வித்யாச்சாரியராக இருந்து கொண்டு யமதர்மராஜா உபதேசம் பண்ணுற ஆக அந்த மந்திரத்தை நம்ம பார்க்க ஆரம்பித்தோம் மூணாவது மந்திரத்திலிருந்து அதாவது இந்திரிய விஷயங்களை எதனால் தெரிஞ்சுக்கிறோமோ எல்லா விஷயங்களையும் உலக விஷயங்களையும் இந்திரியங்களையும் மனசையும் புத்தியையும் எந்த ஒரு தத்துவம் அறிகிறதோ அந்த தத்துவமே ஆத்மஸ்வரூபம் நான் தான் அறிகிறேன் ஆக நீ தான் அது நீனால் நீ வந்து உடம்பாக உன்னை நினைக்கக்கூடாது இந்திரியங்களா உன்னை நினைக்கக்கூடாது மனசாக உன்னை நினைக்கக்கூடாது புத்தியாக நினைக்கக்கூடாது இவைகளை அறிகிற சாட்சியான சுத்த சைத்தன்யமாக உன்னை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த உபதேசத்தை கேட்டவுடனே தன்னை பற்றின அபிப்பிராயத்தை மாற்றிக்கிறான் நாகம் மனுஷியா நாகம் பிராமணஹா புருஷ நாகம் சந்நியாசி நாகம் ஜி நாகம் மனஹா நாகம் புத்திஹி நான் இன்ப சுகி அகம் நாகம் சுகி நாகம் துக்கி நான் அன்பு உடையவனும் அல்ல அன்புங்கிற உணர்ச்சி மனசை சேர்ந்தது அதுக்கப்புறம் அன்பை க இது நான் அன்பல்ல அன்பை உடையவன் நான் வெறுப்பல்ல வெறுப்பை உடையவன் நான் பொறாமையை உடையவன் நான் பொறாம நான் பிறரை பாராட்டும் பண்பு உடையவன் நான் பிறரை நான் பாராட்டும் பண்பு அல்ல பண்பு என்னிடம் இருக்கிறது நான் பண்பு பண்பை உடையவன் நான் நான் பண்பு அல்ல நான் அறிவை உடையவன் அறிவு அல்ல அறிவுனா இந்த இடத்துல வந்து புத்தியில் இருக்கிற அறிவு விறத்தி ஞானம் யதார்த்த அறிவை அறியும் அறிவுன்னு சொல்கிற அந்த அறிவாக இருக்கிறேன் அறியப்படும் அறிவு நான் அல்ல அறியப்படும் அறிவை அறியும் அறிவாக இருப்பவன் நான் அதுதான் விஷயம் ஆக அறியாமையும் நான் அல்ல அறிவும் நான் அல்ல அறியாமையையும் அறிவையும் அறியும் அறிவே நான் அறியாமையையும் அறிவையும் அறிவு அறிகின்ற அறிவை உடையவன் சொல்லப்படாது அறியாமையை உடையவன் நான் அறியாமை அல்ல அறிவை உடையவன் அறிவு நான் அல்ல ஆனால் அறிவையும் அறியாமையையும் அறியும் அறிவாக நான் இருக்கிறேன் அதை உடையவன் சொல்ல ஆகவே இதுதான் நான் என்னை பற்றி புரிஞ்சுக்கிறது நான் சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன் இத்தனை சில விஷயங்கள்லாம் தமிழ்லேயும் சொன்னேன் சம்ஸ்கிருத்திலையும் சொன்னேன் நான் மனிதன் அல்ல நான் இந்த உடம்பின் வரையறைகளுக்கு உட்பட்டவன் அல்ல முதல்ல அது புரியணும் இந்த பவுண்டரீஸ் இந்த உடலின் வரையறைகளுக்கு உட்பட்டவன் அல்ல இதான் மெ முக்கியமான பாடம் அதுக்கு தான் நம்ம வழக்கமாக ஒரு உதாரணம் சொல்கிறது வெளிச்சத்தை கையை காட்டி வெளிச்சத்தை சொல்கிறது இது வந்து கை இருக்குது வெளிச்சமும் இருக்குது ரெண்டு பொருள் இருக்குது இங்கே இப்போது வெளிச்சம் வந்து கையிலிருந்து உற்பத்தி ஆகலை வெளிச்சம் கையோட குணம் இல்லை வெளிச்சம் கையினவருடைய பகுதியும் அல்ல வெளிச்சம் பார்ட்டும் இல்லை ப்ராப்பர்டியும் இல்லை ப்ராடக்டும் இல்லை கையிலிருந்து இது உதாரணம் இதை வச்சு அப்புறம் பின்னாடி சொல்ல போகிறோம் இந்த திருஷ்டாந்தம் ஆக வெளிச்சம் கையிலிருந்து உற்பத்தி ஆகவில்லை வெளிச்சம் கையினுடைய குணம் இல்லை வெளிச்சம் கையின் ஒரு பகுதியிலும் இல்லை வெளிச்சம் கைக்கு வேறாக இருந்து கொண்டு கையை வியாபித்து கையை விளங்கும்படி செய்து கொண்டிருக்கிறது ரெண்டு கைக்கு இடையிலையும் வெளிச்சம் இருக்கு கையை எடுத்து விட்டாலும் வெளிச்சம் இருக்கிறது என்கிற அறிவு இருக்கிறது ஆனால் வெளிச்சத்தை வார்த்தைக்காக போடுறோம் அனுபவிப்பதற்கு உணர்வதற்கு கை தேவை போல இருக்கிறது போல இருக்கிறது அதைப்போல ஏன் வச்சு உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாகவில்லை உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளின் குணமும் இல்லை உணர்வு உடல் மனம் புத்தியில் ஒரு பகுதியிலும் இல்லை உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் ஒளிர்வித்துக்கொண்டு விளக்கிக்கொண்டு இருக்கிறது உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளின் வரையறைகளுக்கு உட்பட்டது உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளின் வரையறை இந்த பாடியினுடைய உடம்போட பவுண்டரிஸ்ங்கிறாங்க இல்லையா ஆக இந்த உடம்பினுடைய வரையறைகளுக்கு உணர்வு உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளை ஒளிர்வித்துக்கொண்டு விளக்கி கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளை வியாபித்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கும் ஆனால் உணர்வை பாடத்துக்காக வேண்டி சொல்கிறோம் உணர்வை உணர்வதற்காக இல்லை உணர்வை உணராட்டாலும் பரவாயில்லை இந்த விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையில்லை உணர்வை உணர வேண்டுமானால் உடல் மனம் புத்தி இவைகள் தேவை போல இருக்கிறது போல இருக்கிறது இதை புரிஞ்சுட்டா பாடம் புரிஞ்சுதுன்னு அர்த்தம் இது உதாரணம் வந்து இந்த வெளிச்சம் வந்து வச்சு இந்த கை வந்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு உதாரணம் வெளிச்சம் உணர்வுக்கு உதாரணம் இப்படி புரிஞ்சுக்கணும் ஏன ரூபம் ரசம் கந்தம் ஸ்பர்ஷாகிஷ்ட மைதுனான் ஏதேன விஜாநாதி கிமற்ற பரிசிஷத்தே ஏதத் வைத்த இந்த உணர்வு என்பது இப்படி சொல்லிக் கொடுக்குற போது கேட்குறவனுக்கும் புரியுது அப்போ யாருன்னா மற்றதெல்லாம் புரியாமல் இருக்கலாம் அவங்கவுங்க புத்தி வேறு அவங்கவுங்க மனசு வேறு அவங்கவுங்க உடம்பு வேறு அவங்கவுங்க ஜாதி வேறு அவங்கவுங்க நிறம் வேறு அவங்கவுங்க பால் வேறு அவங்கவுங்க பழக்க வழக்கம் வேறு அவங்கவுங்க வயசு வேறு அவங்கவங்க ஊர் வேறு அவங்கவுங்க படிப்பு வேறு அவங்கவங்கவுங்க பணம் வேறு அவங்கவுங்க வீடு வேறு அவங்கவங்க வாகனங்கள் வேறு ஆனால் உணர்வு எல்லாருக்கும் ஒன்று அதைத்தான் நம்ம சொல்கிறோம் அதிலேருந்து யாரும் தன்னை பிரிச்சிக்கவே முடியாது நம்ம விரும்பினாலும் அதுலேருந்து நம்மளை பிரிச்சுக்க முடியுமா எதுலேருந்து வேணாலும் நம்மளை பிரிச்சுக்கலாம் உணர்வுலேருந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கிறது உணர்வுலேருந்து நம்மளை பிரிச்சுக்கவே முடியாது அதுக்குதான் சாஸ்திரத்துக்கு பேர் அபாத்தியம் சைத்தன்யம்ங்கிறது அதை நெகேட் பண்ணவே முடியாது நீங்கள் எதை வேணாலும் நெகேட் பண்ணலாம் நெகேட்டரை நெகேட் பண்ண முடியாது இல்லையா நெகேட்டரை நெகேட் பண்ணி பாருங்க நெகேட்டரை நெகேட் பண்ணுறதுக்கு ஒரு நெகேட்டர் வேணும் எல்லாத்தையும் நீ கிப்டாக எல்லாம் நீக்கிட்டேன் நான் வந்து இது இல்லை அது இல்லை மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ரே ஜிஹ்வே நக்ரானேத்ரே நச்ச வியோம பூமி ஜோனவாயு நம்ம என்ன நிற்கிறோம் நெகேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அங்கே தான் தகு பண்ணுறோம் நான் தான் நெகேட் பண்ணிட்டேனே அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீ நெகேட் பண்ணுறது தான் பியூட்டியே நெகேட் பண்ண அது இருந்துன்னு இருக்கணும் அது நான் இல்லைங்கணும் அப்போ தானே மகிமே நான் இல்லைனதுக்கப்புறம் போயிடுத்துன்னு வச்சுங்க அப்புறம் என்ன இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறது பணம் இருக்கணும் பணத்தில் எனக்கு பற்று இருக்க கூடாது அப்போ தான் மகிமை பணமே இல்லை எனக்கு பணத்தில் பற்றுலேன்னா அது எப்படி சொல்கிறது பணம் இருக்கணும் பங்களா இருக்கணும் வீடு இருக்கணும் எல்லாம் இருக்கணும் இருந்து அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் அதுக்கு மகிமை எல்லாத்தையுமே நான் எதுக்குமே எனக்கு அட்டாச்மெண்ட்டே எதுவுமே இல்லைன்னு எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அட்டாச்மெண்ட்லேன்னு சொல்கிறதுக்கே வழியில்லை அது என்ன நினைக்கிறோம் சிலதெல்லாம் ஃபிசிக்கலாக நீ விடணுங்கிறோம் விடலாம் விடாமலும் விடலாம் அறிவால் விடுறது வேறு நிஜமாகவே விடுறது வேறு சிலதெல்லாம் ஸ்தூலமாகவே விட்டுடுவோம் எதை வேணாலும் விடலாம் சரீரத்தை விட முடியுமோ வேணான்னு விடலாம் ருத்ராட்சமாலேயே தூக்கி போட்டு விடலாம் போட்டுக்கவேல ஊருக்குனு சரி இப்போ ருத்ராட்சமாலேயே விட்டுவிடலாம் கண்ணாடியை விட்டுவிடலாம் எதை வேணாலும் விட்டு விடலாம் துணியை கூட விட்டு விடலாம் அவதூதராயிட்லாம் உடம்பை விட முடியுமோ உடம்பை விடணும்னா உடம்பை கொல்லணும் அதுக்கு எதாவது விஷம் விஷம் கொடுத்து இதை கொல்லணும் அது எதுக்கு விஷம் கொடுத்து கொல்லுவானே விஷம் கொடுத்து கொல்லணும்னா அது இருக்குன்னு சத்தியமாயிடும் இல்லையா இந்த உடம்பு இருக்குதுன்னு இந்த உடம்பு எனக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினச்சா அப்போ வந்து உடம்பு நான் நினைக்கிறேன் இல்லாட்டி என்னுடையதுன்னு நினைக்கிறேன் என்னுடையதுன்னு நினைச்சாலும் ப்ராப்ளம் நான் நினச்சாலும் ப்ராப்ளம் ஆக இதில் இந்த உடம்பு விஷயத்தில் நான் என்னவாக இருக்கணும் என்னுடையதுங்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது நான்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது அப்போ என்ன பண்ணுறதுன்னா அந்த இந்த போலி நானே மெயின்டெயின் பண்ணணும் அவ்வளவுன் பண்ணும் அதே சமயம் நினைச்ச உடனே ஞானம் அகம் பிரம்மாஸ்மிஸ்மின் சொல்லி பிரம்மே பிரம்மத்தை சொல்லிக்குமா அகம் பிரம்மாஸ்மி பிரம்மே பிரம்மத்தை சொல்லிக்கிறதா இல்லை உடம்புலேருந்துட்டு அகம் பிரம்மாஷ்மி உடம்பில் இருக்கேன் நான் ஃபீல் பண் உடம்பை ஃபீல் பண்ணின்னு இருக்கேன் அதே சமயம் ரெண்டு அறி ரெண்டு அறிவு இருக்குது எனக்கு உடம்பு இருக்குங்கிற அனுபவமும் இருக்குது ஆனால் இந்த உடம்பு நான் இல்லை என்னுடையது இல்லைங்கிற அறிவும் என்னிடம் இருக்குது முடியுமா முடியாதா குழந்த விஷயம்தான் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து எது உண்மைன்னு நினைக்கிறதோ அது நம்ம இல்லைன்னு நினைக்கிறோம் அப்போ அது அது இருக்குங்கிறதும் உண்மை அது இல்லைங்கிற அறிவும் உண்மை அதுக்காக வேண்டி உண்மைன்னா ஞாபகம் வச்சுக்கணும் எதனால அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்குன்னா இது ஒரு தோற்றங்கிற எண்ணம் பலமாக இருக்குது அதான் சொன்னேன் எந்த எண்ணம் எந்த எண்ணத்தை மேலோங்கி இருக்கணும் அகம் தேகோஸ்மி அகம் ஜீவோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி மூணு சொல்கிறேன் நான் உடலாக இருக்கிறேன் நான் உயிராக இருக்கிறேன் நான் உணர்வாக இருக்கிறேன் எந்த எண்ணம் ஆழமாக அதிகமாக மேலோங்கி இருக்க அதான் கேள்வி மூணு எண்ணம் இது வந்து இதுக்கு முன்னாடி அப்படின்னா நம்ம எதையோ ஞாபகம் வச்சுட்டு நான் இருக்கிறேங்கிறதே மறந்துடுவோம் ஆனால் இருக்கேங்கிறது வந்து என்னது அது டேக் இட் ஃபார் கிராண்டட் அதுதான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் இது ரொம்ப கான்சியஸாக நினைக்கிறோம் ரொம்ப என்னது கவனமாக நினைக்கிறோம் நான் உடலாக இருக்கிறேனா நான் உயிராக இருக்கிறேனா நான் உணர்வாக இருக்கிறேன் உடலாக இருக்கிறேன்னா ஆயிரத்தெட்டு இருக்கு இதில் அத்தனையும் நான் சொல்லவும் முடியும் எத்தனை உபாதி இது ஜாதி உபாதி ஆசிரம உபாதி குலம் உபாதி கோத்திர உபாதி ஏகப்பட்ட உபாதி அதனால தான் உபாதின்னு சொல்லிட்டோம் உபாதி சொன்னால் அது வந்து என்ன என்னை சார்ந்து அது இருக்குது அதை சார்ந்து நான் இல்லைன்னு அர்த்தம் அதனால் உபாதி அபிமானத்தை விடுறது அபிமானத்தை விடுறதுதான் ஞானம் மோக்மே தவிர அது ஏதோ தனியாக ஒரு இது கிடையாது அதுக்காக உபனிஷத்து என்ன பண்ணுறது இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் இந்த இந்த உடலுக்கு வேறாக நான் இருக்கிறேன்னு மாத்திரம் தெரிஞ்சால் போராது இந்த உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக உணர்வு இருக்கிறதுன்னு தெரிஞ்சால் போகாது எல்லா உடல்களுக்கும் மனதிற்கும் புத்திக்கும் வேறாக இருக்கிற உணர்வு ஒன்று நான் பார்க்குற எல்லா வஸ்துக்களுக்கும் மரமாக இருக்கட்டும் செடியாக இருக்கட்டும் பூமியாக இருக்கட்டும் ஆகாசமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அடிப்படை சைத்தன்யம் அதனால் என்ன சொல்கிறோம் எல்லாமே இறைவன்கிறோம் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாஷமாயின்னு சொன்னால் ஒன்று கண்ணுக்கே தெரியலேன்னா கண்ணுக்கு தெரியறதுக்கெல்லாம் ஆதாரமாக அதுதான்ப்பா இருக்குது அது இல்லைன்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது அது இல்லைன்னா எதுவுமே கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது இல்லைன்னா ஒன்றுமே புரியாது அது இல்லைன்னா சிந்திக்க முடியாது ஆனால் அதை சிந்திக்க முடியாது அது இல்லைன்னா எதையும் சிந்திக்க முடியாது ஆனால் அதை சிந்திக்க முடியாது இப்படித்தான் அது இருக்கு இப்படி தான் கான்ட்ரடிக்ட் பண்ணி பண்ணி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு அப்படி சொன்னால் புரியறதே எதனால் மனம் எல்லாவற்றையும் சிந்திக்கிறதோ மனதால் எதை சிந்திக்க முடியாதோ அதுவே மெய்ப்பொருள் அதுவே பிரம் அது உண்மையில் நீயே அப்படின்னு உபநிஷ தெளிவாக சொல்லிக் கொடுக்குறது சொல்கிற போது இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுற போது இப்படி உபதேசம் பண்ணுற போது கொஞ்சம் புத்தி பக்குவமாக இருந்தால் புரியுமா புரியாதா எதனால் மனம் எல்லாவற்றையும் சிந்திக்கிறதோ மனதால் எதை சிந்திக்க முடியாதோ அதுவே மெய்ப்பொருள் அதுவே பரம்பொருள்னு சொன்னால் புரியறதா புரியலையா புரியலனா ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நம்ம இப்படி சொல்லி பார்க்குறேன் புரிய மனதின் சிந்தனையை நான் அறிகிறேன் மனதின் சிந்தனையை நான் அறிகிறேன் மனதில் என்னெல்லாம் சிந்தனைகள் சென்று கொண்டிருக்கின்றன என்று நான் அறிகிறேன் மனம் என்னை அறிகிறதா நான் மனதை அறிகிறேனா என்னை சார்ந்து மனம் சிந்திக்கிறது மனம் என்னை சிந்திக்க முடியாது அப்படி சொன்னாலாக புரியணும் மொட்டையாக சொன்னோன்னு வச்சுக்கோங்க எதையோ சொன்னோம்னு வச்சுக்கோங்க ஆப்ஜெக்ட் மாதிரி பேசணும்னு வச்சுக்கோங்க எதனால் மனம் எல்லாவற்றையும் எண்ணுகிறதோ மனதால் எதையும் எண்ண முடியாதோ அப்படின்னு ஒன்று இங்கேயும் எங்கேயும் பார்ப்போம் இல்லாட்டி கண்ணை மூடின்னு தேடுவோம் எதனால் அதனால் அப்படின்னா அது நீ தான்ப்பா நீ திங்க் பண்ணாது ஆனால் மைண்டு உன்ன திங்க் பண்ண முடியாது எண்ணுவதற்கு ஆதாரமே நீ தானே எண்ணுபவன் எண்ணுபவன் எண்ணங்களா கேள்வி எண்ணுபவன் எண்ணங்களா எண்ணங்களை எண்ணுபவன் எண்ணங்கள் வடிவமாக இருக்கிறானா என்ன சொல்லுவேள் என்ன பதில் சொல்ல முடியும் எண்ணங்களை எண்ணுபவன் எண்ணங்கள் வடிவமாக இருக்கிறானா இல்லை ஆக எண்ணங்களை எண்ணுபவன் எண்ணங்கள் அல்ல எண்ணம் அல்ல அப்போ என்னதான் இருக்குன்னா ஆராய் உணர்வு நீ என்றான் உன்னிப்பார் இந்திரியம் கரணம் கரணம்னா என்ன மனசு அந்த நீ அல்ல ஆராய் உணர்வு நீ என்றான் இதில் தான் சைவ சித்தாந்த கூட நிறைய பேர்கிட்ட கேட்குறேன் அவங்க இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி பதில் சொல்லுவாங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி இந்த உயிராகின்னு சொன்னால் சைவ சித்தாந்தம் அடிபடும் யோசித்து பாருங்க அதுக்கு சமாளிக்கணும் பதில் சொல்லணும் இறைவன் உயிராகி உயிர் என்றைக்கும் வேறு இறைவன் வேறு உயிருக்கு உயிரான இறைவன் வேறு உயிராகின் எப்படி சொல்ல முடியும் உயிராய் தழைத்தது எதுன்னு தெளிவா சொல்றார் சைவ சித்தாந்தத்தை யாரு தாய்மானவர் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வளவு சைவ சித்தாந்தம் தப்பே ஆனா உயிராகின் சொன்ன ஜீவனாக அர்த்தம் ஆயிடுது இதை ஜஸ்டி பண்ணணும் நியாயப்படுத்தணும் இது அத்வைதம் ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் உண்மையுமாய்னா என்ன இன்மையுமாயின்னா என்ன இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு அதனால தான் திருவாச்சகம் திருமந்திரம் தாய்மானோர் பாடல்கள் கொஞ்சம் பின்னால் வைப்பான்னா கொஞ்சம் மற்ற புத்தான் முன்னாடி கொஞ்சம் வச்சுக்கலாம் இது ரெண்டும் இருக்குது கலந்து கலந்து சொல்லிவிடுறாங்க ஆ என்னால் நான் இதுக்காக இதுக்கு அந்த இந்த இதுக்குள்ளே டாபிக் உள்ள நுழைய விரும்பலை இருந்தாலும் சொல்கிறேன் ஊனாகி உயிராகி உயிராகினாலே போச்சு உயிராகின் ஏன்னா உயிர் உயிர் வந்து உயிர் இறை பசு பாசம் மூணும் நித்திய சத்தியம் நித்திய சத்தியம் எப்பொழுதும் சத்தியம் முப்பொருள் உண்மை அதுக்கு பேர் தான் முப்பொருள் உண்மைன்னு பேர் கடவுளும் எப்போவும் உண்மை உயிர்களும் எப்போவும் உண்மை இந்த உலக வாழ்க்கை பாசமும் எப்போவும் உண்மை அதில் என்ன குறைகள்ங்கிறது அப்புறம் பார்ப்போம் அது குறையா நிறையா அதெல்லாம் வேறு விஷயம் அப்போ அத்வைதிகள் என்னவா ஒரு பொருள் உண்மைவாதிகள் இவர்கள் முப்பொருள் உண்மைவாதிகள் பதார்த்த திரய சத்தியவாதிகள் ஏக பத சத்தியவாதிகள் அதுதான் வித்தியாசம் மூணு சொல்லுக்கும் பொருள் சத்தியம்ங்கிறாங்க அவங்க கடவுளும் உண்மை பகவானும் உண்மை பக்தனும் உண்மை பக்தனுக்கு இருக்கிற அஜானமும் சத்தியம் அந்த அஜானம் போகிறதும் சத்தியம் முக்தியும் சத்தியம் பந்தமும் சத்தியம் முக்தியும் சத்தியம் இதில் எல்லாம் நான் நிறைய லாஜிக்கல் ப்ராப்ளம் உண்டு அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் நான் அந்த டாபிக் உள்ள வரல எதுக்கு சொல்கிறேன் உயிராகின்னு சொன்னதுனால ஒரே வஸ்து தான் அத்வைத்த பிரம்ம வஸ்து தான் சைத்தன்யம் தான் அத்வைத்தம் மாதிரி சொல்லி துவைத்தம் சொல்கிறது துவைத்தம் மாதிரி சொல்லி அத்வைத்தம் சொல்கிறது இப்படிலாம் பழக்கம் இருக்குது சம்பிரதாயத்தில் துவைத்தம் மாதிரி பேசின்ட்டு இருப்பாங்க அத்வைதத்தை சொல்லிகிட்டு மாதிரி பேசின்னு இருப்பாங்க துவைதத்தை சொல்லிகிட்டு தான் புரியும் அப்போ இந்த மந்திரங்கள் என்ன பண்ணுறது இப்போ நம்ம படித்து கொண்டு மந்திரங்கள்லாம் என்ன சொல்லுகிறதுனா இப்போ நம்ம பார்த்த மந்திரங்கள் எல்லாம் அதாவது ஜீவாத்மாவும் முதல்ல நான் மந்திரமும் நாலாவது மந்திரத்திலே கொஞ்சம் வந்துடுது அதாவது மூன்றாவது மந்திரம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபத்தை உபதேசித்தது ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன என்று ஆத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன சைத்தன்யம் என்று உபதேசித்தது மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரமும் அதையே உபதேசம் பண்ணியது ஆக இந்திரிய விஷய அனுபவ சாட்சி சைத்தன்யம் என்று சொன்னது மூணாவது மந்திரம் அதே மாதிரி நாலாவது மந்திரம் அவஸ்தாத்ரய சாட்சி என்று சொல்லியது அவஸ்தாத்ரய சாட்சி அவஸ்தாத்திரய சாட்சி மூணாவது நாலாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுதான் வேறு என்பது ஒரு தோற்றம் என்று ஐந்தாவது மந்திரம் கூறியது ஆக ஜீவாத்ம பரமாத்மா அபேதத்தை உபதேசித்தது ஆக என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்னா வியி அதிர்ஷ்டான சைத்தன்யமும் சிம்பிளாக போடுறேன் வியி அதிஷ்டான சைத்தன்யமும் சமஷ்டி அதிர்ஷ்டான சைத்தன்யமும் வேறு அல்ல அலைகளுக்கு ஆதாரமான தண்ணீரும் கடலுக்கு ஆதாரமான தண்ணீரும் என்னது வேறல்ல பிரம்ம வித்யா குட்டீரத்துக்குள் இருக்கும் ஆகாசமும் பிரம்மலோகத்துக்குள் இருக்கும் ஆகாசமும் ஒன்று அது மாதிரி புரிஞ்சுக்க வேண்டியதான் உங்கள் அறைக்குள் இருக்கும் ஆகாசமும் பக்கத்து அறைக்குள் இருக்கும் ஆகாசமும் சொல்லிண்டே போட்டுமா அதற்கு பக்கத்தில் இருக்கும் அறைக்குள் இருக்கும் ஆகாசமும் ஆலமரத்தை சுற்றி இருக்கும் ஆகாசமும் கட்டடத்துக்கு வெளியில் இருக்கும் ஆகாசமும் தலைக்குள் இருக்கும் ஆகாசமும் ஹயத்துக்குள் இருக்கும் ஆகாசமும் இந்த உடம்புக்குள் இருக்கும் ஆகாசமும் இந்த சுவற்றுக்குள் இருக்கும் ஆகாசமும் முடிக்கலாமா வேண்டாமா பூமியை தோண்டினால் அதற்குள் இருக்கும் ஆகாசமும் எத்தனை ஆகாசம் ஒரு ஆகாசந்தான் அது மாதிரி தனிப்பட்ட என்னிடத்தில் எனக்கு அடிப்படையாக இருக்கும் சைத்தன்யமும் சமஷ்டி எல்லோருக்கும் அடிப்படையாக இருக்கும் சைத்தன்யமும் ஒன்று இதுதான் அத்வைதம் இதுதான் அத்தாக இல்லை வேறாக ஒன்று இல்லை இல்ல சைத்தன்யம் இருக்கு உடம்பும் இருக்கேன்னா அது மித்யான் அப்ப புரிஞ்சுங்க தப்பா இண்டிவிஜுவலோட சப்ஸ்ட்ராட்டமும் டோட்டலோட சப்ஸ்ட்ராட்டமும் ஒன் அண்ட் தி சேம் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமா ஆ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா பண்ணுங்கோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமா எனக்கு அந்த கேள்வி எனக்கு ராத்திரி ஞாபகத்தில் இருந்தது மாம்பழத்தை சுவையா இருக்கும் தெரிஞ்சா போறாது மாம்பழத்தை சுவைக்கணும் மாம்பழமே மாம்பழத்தை சுவைக்கணும் நினைச்சா என்ன பண்றது அப்படியே சொல்லியிருக்கலாம் மாம்பழமே மாம்பழத்தை சுவைக்கணும் நினைச்சா மாம்பழத்தால மாம்பழத்தை சுவைக்க முடியுமா மாம்பழத்தால் மாம்பழத்தை சுவைக்க முடியாதுங்கிற மாதிரி தான் ஆத்மாவே ஆத்மா அனுபவிக்கிறதுங்கிறது அனுபவிக்க முடியாது புரிஞ்சுக்கிறதோடு சரி ஆக இந்த 5, 6, 7 மந்திரங்கள்லாம் பார்த்துருக்கோம் இந்த ஏழு மூணு மந்திரங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்கோ இது வந்து காரண திருஷ்டியில் ஐக்கியம் அப்புறம் சூக்ஷ்மதி திருஷ்டியில் ஐக்கியம் ஆக ஹிரண்யகர்ப ஜீவ ஹிரண்யகர்ப ஐக்கியம் இது ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லணும்னா ரொம்ப பிராக்ன ஈஸ்வர ஐக்கியம் அப்புறம் தைஜச ஹிரண்யகர்ப ஐக்கியம் விஸ்வ விராட் ஐக்கியம் சாஸ்திரத்தில் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு நாமகரணம் பண்ணி வச்சுருக்காங்க நமக்கு எல்லோருக்கும் வழக்கத்தில் வழக்கமாக ஒரு ஏற்கனவே பேர் இருக்குது நமக்கு வச்ச பேர் அப்புறம் கூப்பிடுற பேர் பட்ட பேர் வெளிநாட்டுக்காக ஷார்ட்கட் பண்ண பேர் இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது ஆக இத்தனை பேர் இருக்குது ஆனால் சாஸ்திரம் ஒரு பேருக்கு கூப்பிடுறது ஜாக்கிரதாவஸ்தில் இருக்கிற ஆத்மாவுக்கு விஸ்வன்னு பேர் அது எல்லாருக்கும் அப்படி தான் ஒரு ஒருத்தரும் விஸ்வந்தான் ஜாகிரதாவஸ்தையோடு ஆத்மாவுக்கு விஸ்வன்னு பேர் சொப்னாவஸ்தையில் அபிமானம் வச்சிருக்கிற ஆத்மாவுக்கு பேர் தைஜசன்னு பேர் சுஷுப்தி அவஸ்தையில் அபிமானம் வச்சிருக்கிற சைதன்யத்துக்கு பேர் பிராஜ்யன்னு பேர் அதே சமஷ்டியில் சொல்கிற போது சமஷ்டி காரண ஷரீரபிமானி சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் அவ்யாக்கிருத்தன்னு பேர் சமஷ்டி சூக்ம ஷரீர அபிமானத்தில் இருக்கிற சைத்தன்யத்துக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பன்னு பேர் சமஷ்டி ஸ்தூல ஷரீர அபிமான சைத்தன்யத்துக்கு பேரு விராட்டுன்னு பேர் இதெல்லாம் பேர் அவ்வளோதான் ஆனால் முடிவு என்னன்னா எல்லாம் வேற்றுமை ஒரு மாய தோற்றம் ஒற்றுமையே உண்மை ஒற்றுமையே உண்மைங்கிறதுக்கு பிறகு ஒற்றுமை வேற்றுமைங்கிற சொற்களுக்கே வேலையில் ஒற்றுமைங்கிற சொல்லுக்கு எப்ப மதிப்பு வேற்றுமை இருந்தால் மதிப்பு வேற்றுமையே இல்லைன்னு சொல்லிட்டா ஒற்றுமைங்கிற சொல்லுக்கும் மதிப்பு இல்லை அந்த சொல்லே தேவையில்லை விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்னா மௌனம் பேசுறதுக்கு ஒண்ணுமே நம்மளை நம்ம மனசை அடங்க வைக்கிறது இந்த சொற்கள் தான் ஆழமாக நல்லா சிந்திக்கிறவனாக இருந்தால் இந்த சொற்களை கேட்ட உடனே அப்படியே மனசு பேச பொட்டி பாம்ப அடங்கிவிடும் இந்த சொற்கள் மனதனுடைய எண்ணங்களை நிறுத்திவிடும் அதனால தான் அது என்னது சிந்தை துடிப்பற்றவர்களாக ஆக்கிவிடும் என்ன சித்தம் மெளனம் செயல் வாக்கு எல்லாம் மெளனமாகிவிடும் அமைதிதான் அதிகமாக இருக்கும் ஏன்னா அடையிறதுக்கு ஒன்றும் இல்லை அடைவ முக்தியும் அடைய வேண்டியதில்லை அறிய வேண்டியதும் இல்லை அடைய வேண்டியதும் இல்லை அறிய வேண்டியதை அறிந்து விட்டதால் அடைய வேண்டியதை ஒரு வார்த்தைகா சொன்ன அடைய வேண்டியதை அடைந்து விட்டதால் அறிய வேண்டியதை அறிந்து விட்டதால் அறிவதற்கும் ஒன்றுமில்லை அடைவதற்கும் ஒன்றுமில்லை அப்போ என்னென்னா இப்படி மௌனமாக்கிறத்துக்கான வியாக்கியானத்தை பண்ணுறவர் தான் தட்சிணாமூர்த்தி அதனால் அவர் மௌனமாக வியாக்கியானம் பண்ணுறதில்லை நம்மளை மௌனமாக்கரத்துக்கான பாடத்தை சொல்லித்தர்றவர் தான் தட்சிணாமூர்த்தி அவருடைய பாடத்தை கேட்டால் நமக்கு எண்ணங்க மனமெல்லாம் அடங்கிடும் அதனால தான் மௌன வியாக்கியான க்ளாஸில் ஒரு மணி நேரம் இப்படியே நான் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோம் என்ன பண்ணுவீங்க சொன்னாலே புரிய மாட்டேங்கிறது ஒன்றும் சொல்லாமல் புரியுமான்னா அது அந்த நிலையில இருந்தால் புரியும்னா சரிப்பா அப்படியே அந்த கற்பனையிலே வாழ்ந்துட்டுருக்காங்க அது ஒரு நிலைன்னு சொல்லிவிடுறாங்க எதா நமக்கு புரியலன்னா அது ஒரு நிலைன்னு சொல்லிவிட வேண்டியது அது புரிஞ்சு அந்த நிலைன்னு சொல்கிறோமா புரியாத நிலைன்னு சொல்கிறோமான்னு தெரியாது நம்மளை நாமளே ஏமாத்திக்கவும் கூடாது நம்மளை நாமளே ஏமாற்றிக்க கூடாதுன்னா பிறரை ஏமாற்றலாம்னு அர்த்தமா என்ன யாரும் ஏமாற்றிக்கூடாது ஏமாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏமாறாதே ஏமாற்றாதேங்கிறான் இல்லையா நீயும் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை ஏமாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் சாஸ்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமாக இந்த என்னது உள்ளங்கை நெல்லிக்கணி போல உண்மையை விளக்குகிறது இதை விட இன்னும் சாஸ்திரங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை கர்மகாண்டமாவது என்னத்தையாக கற்பனை எல்லாம் சொல்லிகிட்டு அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைங்கிறது நீங்கள் வெரிஃபை பண்ணணும் சொர்க்கத்துக்கு போன சொர்க்கம் இருக்கா இல்லையானே தெரியும் இங்கே அப்படி இல்லையே இங்கேயே இப்போவே பரோட்சம் அசத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்ய சத்ஃபலம் ஞானமேவா பசேத்தஸ்மாத் இது வேதாந்த டிண்டி மகா கண்ணுக்கு தெரியாதது அப்படியே கிடைத்தாலும் அனித்தியமானது ஞானமோ இப்பொழுதே தெரியக்கூடியது பலனோ நித்தியமானது எதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று ஒரு ஸ்லோகம் கேட்கிறது எப்படி இருக்கு கர்மத்தின் பலன் கண்ணுக்கு தெரியாது இப்போ வராது இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாது எப்பொழுதோ வரக்கூடியது அப்படியே வந்தாலும் நிலைத்திருக்காது பலனோ இப்பொழுதே தெரிகிறது இங்கேயே இப்பொழுதே விளங்க வைக்கப்படுகிறது பயனோ நித்தியமானது எதற்காக நீ உழைக்கப் போகிறாய் என்று ஒரு வேதாந்த கிரந்த ஸ்லோகம் கேட்கிறது பரோக்ஷம் அசத்ஃபலம் கர்ம ஞானம் பிரத்ய சத்ஃபலம் ஞானமேவ அபியசே தஸ்மாத் எனவே நீ ஞானத்தையே அபியாசம் பண்ணு வேதாந்த டிண்டிமகா என்று வேதாந்த முரசு அறைகிறது ஆஹா இந்த ஏழாவது மந்திரம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டோம் எல்லாம் திரும்ப எதுக்கு சொல்கிறேன் இந்த சம்ம பண்ணி சொல்கிறேன் ஹிரண்ய கர்ப்ப ஐக்கியம் ஆகாஷ்டி சமஷ்டி ஐக்கியம் எஷ்டி சமஷ்டி ஐக்கியம் பண்ணினதுக்கு பிறகு என்னது வெஷ்டி சமஷ்டி நிஷேதா ஐக்கியம் பண்ணதுக்கு பிறகு அதை வச்சுக்க கூடாது ஒருத்தர் என்ன பண்ணாராம் அழுக்கு சாக்ஸை போட்டு இருந்தாராம் அழுக்கு சாக்ஸு போட்டுருந்தார் எப்போ பார்த்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டே இருந்தது அதனால் மனைவி சொன்னால் நீ வந்து இந்த சாக்ஸை மாற்று அப்படின்னு சொன்னால் அவர் மாத்திரை மாத்திரைன்னு மாற்றவே மாட்டேங்கிறார் ஒரு நான் கோபமாக சொன்னால் நீ நிச்சயமாக மாத்திரையாக இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே மாற்றி ஆகணுங்கிற சரி மாத்திரைன்னு மாற்றிவிட்டார் அப்புறம் வந்து சாயங்காலம் பார்க்குற ஹஸ்பண்ட் வந்து போட்டிருக்கார் புது சாக்ஸ் தான் போட்டிருக்காரு அப்பவும் ஸ்மெல்லு வருது கேட்குற நீ இந்த புது சாக்ஸ் போட்டால் அப்போது ஏன் இந்த ஸ்மெல்லு வருதுன்னு கேட்டேன் நீ கேட்டால் நான் மாற்றிட்டேங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி வச்சிருக்கேன் பக்கத்துலேயே சோ ஜோப்புக்குள்ளே நான் பார்த்தியா அப்படின் அது மாதிரி வெஷ்டியும் சமஷ்டியும் ஒன்றுன்னு சொன்னதுக்கப்புறம் வெஷ்டி சமஷ்டி வேணுமா புரியுதா ஜோக் எதுக்காக சொன்னேன்னு வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் சொன்னதுக்கு பிறகு எல்லா அத்வைத்தம் சொன்னதுக்கு பிறகு துவைத்தங்கிற அழுக்கு நாத்தம் வேணுமான் அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கணுமா கொடுக்கணுமா சத்தியத்துவம் நான் நாற்றம்ங்கிறதுக்காக சொல்ல அதுக்கு ரியாலிட்டி கொடுக்கணுமா ஆக இந்த ஒற்றுமையை உணர்ந்த பிறகு வேற்றுமைக்கு முக்கியத்துவம் தர எவ்வளவு தரணுமோ அவ்வளவு தந்தால் போறோம் ஜாகிரதையாக இதை ஹேண்டில் பண்ணணும் அதனால தான் எப்போவுமே விவகாரத்தில் துவைத்தம் தர்மசாஸ்திரம் ஈஸ்வர பக்தியை என் அத்வைத்திக்கும் வித்தியாசமே தெரியாது விவகாரத்தில் ஃபிலாசஃபியில் தான் வித்தியாசம் விவகாரத்தில் வித்தியாசத்தை கண்டே பிடிக்க முடியாது இந்த மதங்கள் இருக்கே நம்ம வைதிக மதங்கள் எல்லாத்துலேயுமே விவகாரத்தில் ஒன்றும் பெருசாக வித்தியாசத்தை கண்டுபிடிவார் இவரும் ஏதோ ஒரு சுவாமியை பூஜை பண்ணுவார் அவரும் ஏதோ ஒரு சுவாமியை பூஜை பண்ணுவார் அத்வைத்தையும் பூஜை பண்ணிட்டு இருப்பார் மடம் கட்டின்னு இருப்பார் லிங்கம் எல்லாம் வச்சுட்டு இருப்பார் பூஜை பண்ணிட்டு இருப்பார் வீபூதியெல்லாம் இட்டு இருப்பார் சந்தியாவந்தனம் பண்ணுவார் தண்டம் வச்சுட்டு இருப்பார் எல்லாம் பண்ணிட்டு இருப்பார் எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிதானே சொல்ல முடியாது பார்த்தா விவகாரத்தில் பார்த்தா அத்வைத்தையும் துவைத்தியும் பண்ணிகிட்டு இருக்கார் விசிஷ்டாத்வைத்தியும் பண்ணிட்டுருக்கார் வடகலை விசிஷ்டாத்வைத்தி தெங்கலை விசிஷ்டாத்வைத்தி சைவ சித்தாந்தி எல்லாரும் வைதிகர்கள் எல்லாரும் வேதத்தை கடைப்பிடிக்கிறவங்க எல்லாம் வேதங்கிறது ஒரு நதி மாதிரி படித்துரை மாதிரி ஒரு மதமும் அது காணாபத்தியமாக இருக்கட்டும் வைஷ்ணவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் படித்துரை கன்வீனியண்ட்டாக இருக்குது குளிக்கிறதுக்கு இல்லாட்டி தார் அன்றைக்கே சொன்னேன் நினைக்கிறேன் இந்த உதாரணம் ஆ இந்த படித்துறை எவ்வளோ இருக்குது அதனால தான் அழகாக பாடினார் திருஞான சம்பந்தர் வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க அவருக்கு அதில் புரிஞ்சு தான் வச்சுருக்கார் ஆ இது வேதங்கிறது ஒரு நதி அது வை வைஷ்ணவர்களாக இருக்கட்டும் சைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் அதில் வந்து அவங்கவுங்க தனித்தனியாக படித்துறை கட்டியிருக்காங்க எந்த படித்துறை கன்வீனியன்ட்டோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த படித்துறையில் போய் குளிக்க வேண்டியது அவ்வளோதான் அப்போ விவகாரத்தில் பார்த்தா அத்வைதிகள் துவைதிகளுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியாது எல்லாருக்கும் அனுஷ்டானங்கள் பூஜைகள் தர்மசாஸ்திரம் யார் வேண்டாங்கிற தர்மம் ஜெயின மதம் தர்மத்தை வலியுறுத்துகிறது பௌத்த மதம் தர்மத்தை சொல்லுகிறது எந்த மதம் தர்மத்தை சொல்லலை தத்துவத்தில் தான் அபிப்பிராயபேதம் தர்மத்தில் அபிப்பிராயபேதம் கிடையாது தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுல ஒரு மெத்தடாலஜி மா மாற்றி வச்சுருவாங்க பூஜையை மாற்றி இருக்கலாம் இப்போ பௌத்த மதத்தில் சன்னியாசம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படி ஒரு இருக்குது கொஞ்சம் நாளைக்காக சாமியாராக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஏன்னா பின்னால் இப்படி தான் ஆ போகிறேங்கிறதுக்காக அப்படி நான் அர்த்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ அனுபவிக்க போகிறது இப்போ பாத்ரு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா இந்த பௌத்த மதத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருக்குது ஒரு நாலஞ்சு மாதமாவது பிச்சை வாங்கி சாப்பிட்டு இதெல்லாம் பண்ணணும் அந்த மோனாஸ்டியில் போய் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு மேரேஜ் இல்லையா இப்படி இருக்குது சிஸ்டர் இருக்குது ஸ்ரீலங்காவிலாம் கூட இருக்குது அது மாறி இருக்கலாம் அது தர்மத்தில் அவங்க வந்து அபிப்பிராயங்கள்லாம் வச்சுருக்கலாம் ஆனால் தர்மம் இருக்குது எல்லோருக்கும் ஒரு முறை சிஸ்டம் இருக்குது வாழ்க்கையை நடத்துகிற முறைகள் வச்சுருக்காங்க எல்லாேரும் சரி இனி அடுத்த மந்திரத்தை படிப்போம் எட்டு படிப்போம் அரண் ஜாத்தவேதோ திவேதிவீஹ்மனுஷேரே தை த दिवेदिव அணியோர் ஜாத்தவேதீவேவரிஷ்மனுஷேத்தி த இப்போ இதுவரைக்கும் படித்த மந்திரங்கள் இதை சொன்னேன் நான் உங்களுக்கு அதாவது பிராக்ன ஈஸ்வர ஐக்கியம் தைஜச ஹிரண்ய கர்ப்ப ஐக்கியம் விராட் விஸ்வ ஐக்கியம் சுருக்கமாக சொன்னால் கிராஸ் லெவலில் இருக்கிற இண்டிவிஜுவல் டோட்டல் அதாவது ஒன்னஸ் ஒன்றாக இருப்பது அப்புறம் வந்து சட்டில் லெவலில் இருக்கிற சூக்மமான லெவலில் இருக்கிற இண்டிவிஜுவல் டோட்டல் அதனுடைய ஒன்னஸ் ஒன்றாக இருக்கும் தன்மை அப்புறம் மிகவும் சூக் காரண லெவலில் காரண திருஷ்டியில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் அதாவது வெஷ்டி சமஷ்டி சுருக்கமாக சொன்னா எஷ்டி அதிஷ்டான சைத்தன்யம் சமஷ்டி அதிர்ஷ்டான சைத்தன்ய ஐக்கியம் அப்படி பண்ணிட்டு வெஷ்டி சமஷ்டியை ஸ்தூல லெவல்லையும் நிஷேதம் பண்ணணும் சூக்மத்திலையும் நீக்கணும் காரணத்திலையும் நீக்கணும் இந்த விற்த்தியை பலமாக்கி அந்த விற்த்திய இல்லாமல் பண்ணும் இல்லாமல் பண்றதுன்னா என்ன அர்த்தம் அதுக்கு கொஞ்சமாக முக்கியத்துவம் கொடுக்கும் அப்பதான் இந்த விற்த்தியை பலமாக்குறது நமக்கு ரெண்டு அனுபவம் சமகாலத்தில் இருக்கும் சத்திய அனுபவமும் மித்திய அனுபவமும் சமகாலம் பொய்யும் மெய்யும் ஒரே நேரத்தில் நம்மால் அனுபவிக்கப்படும் ஆனால் பொய்யை பொய்யென்றும் மெய்யை மெய்யென்றும் உறுதி செய்து கொண்டு இவ்வுலக வாழ்க்கையை நடத்துவோம் அவ்வளோதான் ஆகா பொய்யும் வந்து இந்த உடம்பு மனசு புத்தியும் தெரியும் இதை படித்ததுக்கு பிறகு சைத்தன்யமும் புரியும் இப்போ ரெண்டு ஞானமும் எனக்கு இருக்குது பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்கிற ஞானமும் எனக்கு இருக்குது அது நான் இல்லைங்கிற ஞானமும் எனக்கு இருக்கு ஒரே நேரத்தில் எனக்கு ரெண்டு அறிவு இருக்கு உடம்பு மனம் புத்தியாக இருக்கிற நான் வச்சுப்போம் உடம்பு மனம் புத்திக்கு சாட்சியான நான் எந்த நான் உண்மை நான் சாட்சியான நான் தான் உண்மை நான்கிறது புரிஞ்சு போடுறது புரிஞ்சு போனதுக்கு அப்புறம் உடம்பு மனசு புத்தி இருக்கத்தான் போறது ஆனால் இந்த அறிவோட நான் வாழ்றதுதான் ஜீவன் முக்தி அதுக்கு பேர் தான் இந்த அறிவில் ரொம்ப உறுதியாக வாழ்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி உடம்பு கண்டினியூ பண்ணுறது வாழ்ந்து கொண்டே இருக்கேன் அதே சமயம் நான் இதிலிருந்து விடுபட்டிருக்கேன் வாழ்ந்து கொண்டே விடுபட்டிருப்பதற்கு பெயர்தான் ஜீவன் முக்தி வாழ்ந்து கொண்டே அப்படிங்கிறது ஜீவன் விடுபட்டிருப்பது அப்படின்னா முக்தி வாழ்ந்து கொண்டே விடுபட்டிருப்பதற்கு பெயர்தான் ஜீவன் முக்தி ரொம்ப சுலபம் நீங்கள் சமாதி அபியாசம் பண்ணுறதெல்லாம் கூட கடினமாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு பக்குவம் இருந்தால் புரிஞ்சு போயிடும் ஆனால் எல்லாத்துக்கும் பக்குவம் வேணும் புண்ணியம் வேணும் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியே அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோயாதி பராம்கத்தி கிருஷ்ணர் சொல்கிறார் அநேக ஜென்ம சம்சித்தா எத்தனையோ ஜென்மாக்களில் பண்ணி நான் புண்ணியங்கிறார் இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறது இந்த மந்திரத்தில் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நாம் இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா உலக வாழ்க்கையில் நமக்கு சுகம் இல்லைன்னு தான் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படி தான் வரணும் ஆனால் சாதாரணமாக உலக வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் சேர்ந்து தான் தொடங்குறது நம்ம கல்ச்சரில் நம்ம பிறக்கிற போதே நமக்கு நம்ம கல்ச்சர் பழக்க வழக்கத்தில் அந்த பூஜை இந்த பூஜை அப்படின்னு நம்ம பிறக்கிறதுலேருந்தே இருக்குது குழந்த பிறந்ததுலேருந்தே குழந்த பிறந்தாச்சு புண்ணியாக ஆச்சனம் காது குத்து அது இதுன்னு எனத்தையோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சுன்னு இருக்கோம் ஆனால் எதுக்காக பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது ஆனால் கடவுள் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம அப்பா அம்மா கும்பிட்டுருக்காங்க நம்ம ஊரே கும்பிடுறது கடவுளை கும்பிடுறது யாரோ சில பேர் நாஸ்திகம் பேசினா கூட ஆனாலும் கூட எல்லோரும் கும்பிடுறாங்க பழக்கம் இருந்துட்டுருக்கு ஆனால் நமக்கு உலகத்தில் ஆசையும் இருக்குது நிறைய நிறைய பணம் சம்பாதிக்கணும் அதை வீட்டை கட்டணும் பங்களா கார் வாங்கணும் நகையை போடணும் அப்படின்னு நிறைய ஆசையும் இருக்குது ஆன்மீக சாதனைகளையும் கடைப்பிடிக்கிறோம் ஆன்மீக சாதனை இல்லை இந்த பூஜையெல்லாம் பண்ணுறோம் மெக்கானிக்கலாக பண்ணுறோம் தீபாவளி பண்டிகை அந்த பண்டிகை கார்த்திகை தீபம் மார்கழி மாதம் தை மாதம் பொங்கல் என்னத்தையோ பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் ஆனால் நம்ம ஆசா பாசங்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக வயசாக எதாவது சத்சங்கம் கிடச்சிதுன்னா தப்பித்தவழி இதுக்குள்ளே கொஞ்சம் வருவோம் அதெல்லாம் குறைச்சிப்போம் குறைச்சிப்போம் அட்லீஸ்ட் கேம்ப்பு போதாக குறைச்சி வச்சுருப்போம் அதனால் குறச்சி வச்சுப்போம் அப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் இதுக்குள்ளே வருவோம் இங்கே வந்தால் என்னென்னா இங்கே பூஜை ஜபம் ஹோமம் அது மாதிரி இங்கேயும் தியானம் அது மாதிரி துவைத்த சாதனை தான் சாதனை எல்லாம் கிடையாது சாதனை பண்ணவும் முடியாது அத்வைத ஞானமும் அதை பற்றியெல்லாம் இல்லை துவைத்த சாதனை தான் ஆரம்பிக்கிறோம் அந்த துவைத்த சாதனையில் நிறைய மெத்தேடெல்லாம் இருக்குது வழிமுறைகள்லாம் இருக்குது அதுவும் வேதங்கள்லாம் ரொம்ப ஆழமாக இருக்குது ஆனால் வேதமே என்ன பண்ணுறது ஒரு லெவலில் போனதுக்கப்புறம் அதையும் விடுங்கிறது அதையும் விடுங்கிறது ஆனால் நமக்கு அதில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டுரும் சுவாமி இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படிம்போம் அதை நீ பண்ணு அதுலேயும் பற்று வைக்காதே காலம்புற கோபூஜைக்கு போ திருப்பள்ளி எழுத்து சொல்லு நமஸ்காரம் பண்ணு ஜப்பம் பண்ணு தியானம் பண்ணு ஆனால் பற்று வைக்காதே அதுலேயும் தான் இது ஓவரமா சொல்லுவாங்களா இல்லையா தோணுமா இல்லையா பண்ணு அதெல்லாம் பண்ணு அதுக்கப்புறம் மத்தியானம் பூஜைக்கு போ முடிஞ்ச வரைக்கும் தட்சிணாமூர்த்திக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணுமோ பண்ணு ஆயிரத்தெட்டு நமஸ்காரம் பண்ணு ஆயிரத்தெட்டு பிரதட்சிணம் பண்ணு எல்லாம் பண்ணு ஆன்மீக சாதனைகளை சந்தோஷமாக பண்ணு ஆனால் பற்று வைக்காது அதுலேயும் பற்று வைக்காது அதுக்கு சாஸ்திரத்தில் ஒன்று இருக்குது தேக வாசனா லோக வாசனா சாஸ்திர வாசனா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் இப்போ பாருங்க இந்த மந்திரத்துக்காக சொல்கிறேன் எட்டாவது மந்திரத்துக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன் உபனிஷத்து என்ன பண்ணுறது ஒரு லெவலில் ஒன்று ஒன்று நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அடுத்த கிளாஸ்க்கு போ அப்படிங்கிறது இது வந்து என்னது பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் அப்புறம் மாஸ்டர் டிகிரி கோர்ஸுக்கு போகணும் இல்லை எனக்கு இதே போகிறோம் இதை வச்சுட்டு நான் வண்டி ஓட்டிடுறேன்னா அது லௌக்கத்தில் வண்டி ஓட்டலாம் இங்கே வண்டி ஓட்ட முடியாது நீ வந்து அது லௌக்கிகத்தில் வேணால் எனக்கு பேச்சுலர் டிகிரி கோர்ஸ் போகணும்னு சொல்லலாம் எனக்கு டென்த்தே கூட போகணும்னு சொல்லலாம் தப்பு இல்லை இங்கே அப்படி இல்லை நீ கண்டிப்பாக மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் பண்ணித்தான் ஆகணும் விரும்பினாலும் இல்லை இப்போ பண்ணலைன்னாலும் அடுத்த ஜென்மாவலியாவது பண்ணித்தான் ஆகணும் நீ இப்போ பண்ணலன்னு சொன்னால் சரி இப்போ போஸ்ட்போன் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ஜென்மாவுக்கு போஸ்ட்போன் பண்ணுறேன்னா பண்ணிக்கோ இப்பிறவி தப்பினால் அப்படின்னு ஒருத்தர் பாடி வச்சுருக்காரு அதையும் பார்த்து வச்சுக்கோ யாருக்கு கேரண்டி தெரியாது இப்போ மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் இப்போ வந்து இப்போ சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த இப்போ நம்ம படித்ததெல்லாம் இந்த இந்த சாஸ்திரம் வந்து இதெல்லாம் நீ பேச்சுலர் டிகிரி கோர்ஸில் என்னெல்லாம் டீச் பண்ணினதோ அதெல்லாம் நீக்கிறது மாஸ்டர் டிகிரி கோர்ஸில் அதெல்லாம் நீ அங்கே படிச்செல்லையா அது ஒரு விதமாக சொன்னோம் இப்போ நாங்கள் வேறு விதமாக பேசுகிறோம்னா இது என்னதுக்கு ஏன் முதல்லையே சொல்லியிருக்கலாம் இனி நான் முதல்லையே சொல்லியிருந்தால் நீ சரியாக புரிஞ்சுருக்க மாட்டேன் அதுக்கெல்லாம் உன்னை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு எடுத்த உடனே கோல்ட் ஆக்கியூட் நகையாக போட்டுவிட முடியுமா தங்கத்தை எடுத்து தங்கத்தை எடுத்து எடுத்த உடனே இப்போ தங்கத்தை எடுத்த உடனே நகையாவை போட்டுக்க முடியும் அதுக்கு எத்தனை சம்ஸ்காரம் அதுக்கு ஒரு சம்ஸ்காரமாக ரெண்டு சம்ஸ்காரமாக அதுக்கு பூமிக்குள்ளே இருக்கிற தங்கத்தை எடுத்து நாம் ஆபரணமாக போட்டுக்கிறதுக்குள்ளே அந்த ஸ்வர்ணத்துக்கு படுத்துகிற பாடு அதை போட்டு அதை வந்து எல்லாம் அதை அந்த மண்ணிலேருந்து முதல்ல அதை பிரித்து அதுக்கப்புறம் அதுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அது எத்தனை எல்லாம் நடக்கிறதோ ப்ராசஸ் எனக்கு தெரியாது கடைசியில் அதை பிஸ்கட் ஆக்கி அதை கொண்டு வந்து கொண்டு அப்புறம் கொஞ்சமாக வெட்டி அப்புறம் அதை தட்டி அதுக்கப்புறம் டிசைன் பண்ணி அப்புறம் க போட்டு அதுக்கு ஒரு டப்பா பண்ணி வச்சு அந்த டப்பாவில் கொண்டு வச்சு கண் இதை வச்சு அதை இப்படி வச்சு அங்கே கண்ணாடியை போட்டு இப்படி பார்த்து இத்து பங்கு திரும்பி பார்த்து அப்படி இப்படி இப்படிலாம் பார்த்து இதை போடுறதுக்கு இவ்வளவு பாடா என்ன இந்த கடைக்குள்ளே பூந்தாங்கன்னா ரெண்டு வாரம் கூட அறுதுங்கிறான் அதனால் சொல்கிறாங்க கேள்வி நமக்கெல்லாம் தெரியாது அப்போ அவ்வளவு சிரமப்பட்டு இந்த தங்கத்து இந்த தங்கம் வந்து இப்படி வந்திருக்கு வரப்போகிறது உங்களுக்கு ஒரு ஆத்மபோகத்தில் வரப்போகிறது ஸ்ரவணாதிபிர்தீப்தா ஞானாக்னி பரிதாபிதா ஜீவ சர்வமலான்முக்தா ஸ்வர்ணவத்தியோதத்தேஸ்வயம் அதனால் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா ஒரு லெவலில் எல்லாத்தையும் நீக்கிடும் தேகவாசனாக சொன்னேன் அது முடிச்சுட்றேன் லோகவாசனாக தேக வாசனா சாஸ்திர வாசனா இதுக்குள்ளயும் நிறைய அவாந்திரங்கள்லாம் உண்டு லோக வாசனான்னு சொன்னா நமக்கு மனசில் என்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது நடக்காத காரியம் சிவபெருமானை தப்பா நினைக்காம வைஷ்ணுவன் இருப்பானா விஷ்ணுவை தப்பாம நினைக்க சைவனால முடியுமா நூறு கோடி பிரமர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே அங்கறான் ஆறு கோடி நாராயணரை செத்து போயிட்டாரான் நூறு கோடி பிரம்மா அவுட்டான் கங்கையோட மண்ணை என்ற அளவுக்கு இந்திரன் வந்துட்டு போயிட்டானான் ஈடி இல்லாதவன் ஈசன் ஒருவனு அப்புறம் இங்க போய் பார்த்தா இவங்களும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஆக இது சாஸ்திரப்படி கிடையாது ஆகம சாஸ்திரப்படி இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் பின்னால் விவரம் இல்லாத பண்றது விஷ்ணு பூஜை பண்ணுறதுலேயும் பிரம்மருத்ரனுக்கு இடம் உண்டு பிரம்மருத்ரனை பூஜை பண்ணாமல் விஷ்ணுவை பூஜை பண்ண முடியாது அதே மாதிரி பிரம்ம விஷ்ணுவை பூஜை பண்ணாமல் சிவனும் பண்ண முடியாது சைவாகமங்களாக இருக்கட்டும் வைஷ்ணவ ஆகமங்களாக இருக்கட்டும் தெளிவாக சொல்லியிருக்கு அது ஏதோ அறகுறை பாதி பாதியாக சொல்கிறாங்க வாஸ்தவம் அப்படி கிடையாது அந்த பூஜையில் மூணுக்கும் ஸ்தானம் உண்டு பிரதானம் வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு பிரதானம் சைவர்களுக்கு ருத்ரன் பிரதானம் ஃப்ரீடாம ஃப்ரீடாமினா வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதாவது என்ன உலகத்தில் யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க எல்லாரும் என்ன புகழணும் என்ன யாரும் தப்பாக நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற எண்ணம் இருக்கு அதுக்காக வாழ்றது சில பேர் இருக்கான் ஏவன் என்ன சொன்னா நமக்கு இல்லையா அப்படிங்கிறான் அது ஒரு அசட்டுத்தனமாக அது ஒரு மாதிரி இருக்கு ஆனால் இந்த தர்மமான வாழ்க்கையில் வரும்போது நமக்கு வந்து நமக்கு ஒரு அபவாதம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கே அதுக்கு பேர் லோக வாசனைனு பேர் பயந்து பயந்து நடக்கிறது இன்னொருத்தனுக்காக ஒழுங்காக வாழ்கிறது எனக்காக நான் ஒழுக்கமாக வாழ்கிறது இல்லை ஊருக்கு பயந்து நான் ஒழுக்கமாக இருக்கிறது அதனால தான் வள்ளுவர் சொன்னார் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இல்லாட்டி சாதாரண சொல்லாது நின்றார் நெறி நின்றார் ஒழுக்க நெறி நின்றார் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் இன்னொருத்தருக்காக நம்ம ஒழுக்கமாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை அது ஒரு ஒரு இதுக்கு சொல்கிறோம் அப்புறம் வந்து அப்படிலாம் நம்ம நேர்மையாக இருந்தாலும் கூட யாராவது சொல்லி நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை எந்தியாவது சொல்லிடுவானோ இப்படிலாம் உலகத்துக்கு பயந்து பயந்து ஓவராக பயப்படுறது பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை நியாயமாக பயப்படணும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னு சொல்லியிருக்கார் ஆனால் நியாயமாக பயப்படணும் ஆனால் வந்து ஓவராக பயப்படுறது என்னாகுமோ என்னாகுமோ அப்படின்னு அந்த வாசனை இன்னும் சொல்லப்போனால் விஷயங்கள்லாம் வந்து விட்டுவிட்டால் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இது மாதிரி நிறைய இருக்குது லோக வாசனைன்னு பேர் தேக வாசனைன்னா இந்த தேகத்தை காப்பாற்றணும் இதை நல்லா குளிப்பாட்டி இதுக்கு நல்ல ட்ரெஸ் ப பவுடர்லாம் போட்டு இதெல்லாம் அடிக்கடி இதை காப்பாற்றி அடிக்கடி எல்லாம் பண்ணி பண்ணி பார்த்துட்டே இருக்கணும் இந்த தேகத்தில் அபிமான் தேக வாசனை விடமாட்டோம் நீட்டாக வ நாக வச்சுக்கணும் அதுக்காக வந்து அசிங்கமாக தலையை விரித்து போட்டு போகணுன்னு சொல்லலை அது இப்போ தான் அதுதான் ஃபேஷனே இப்போ அது இப்படி போ இப்படி விரிச்சோ அதை இப்படி முன்னாடி போட்டுக்கணும் போட்டு எல்லாம் பண்ணணும் அது வேறு இப்போ எதாவது சொன்னோம்னா தப்பாக போடுறது எதுவுமே சரியாக பேசவே முடியல அப்போ இது வந்து என்னென்னா தேக வாசனா இதுக்கு வந்து இந்த உடம்புக்கு வந்து அப்பப்போ எண்ணெயை கொப்பளிக்கிறது அதெல்லாம் சொல்கிறதுக்கு சாஸ்திரத்தில் எல்லாம் பண்ணிக்கிறது அடிக்கடி பார்த்துக்கிறது உடம்பை சரி பண்ணிக்கிறது ரொம்ப கவனமாக பொறுப்பாக வச்சுக்கிறது தேகத்தை வந்து ஒரு பற்று தேக வாசனை அதிலெல்லாம் இன்னமும் நிறைய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் அடிக்கடி என்னென்னா இதை வந்து மா ஜீவன் அதில் ஒரு வாசனை இருக்கும் எனக்கு நல்ல குணங்கள்லாம் வரணும் கெட்ட குணங்கள்லாம் போகப்பட போ போயிடணும் அதெலாம் இருக்குது அதெலாம் நம்ம அதுக்காக அபியாசம் அது ஒரு வாசனை அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு நான் நல்லவனாக இருக்கணும் அப்படிங்கிறதே ஒரு வாசனை இருக்கணும் ஆனால் நல்லவனாக இருக்குன்னு யாரும் நான் தப்பாகிடக்கூடாது அப்படின்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவனாக முடியுமா முடியவே முடியாது ஆனால் ஆகணுமே ஆகலேயே ஆகலேயே நம்மளை தப்பு சொல்லிட்டாங்களே தப்பு சொல்லிட்டாங்களே நினைக்கிறோம் பாருங்கோ அது ஒரு வாசனை அதுக்கு பேர் தேக வாசனான்னு பேர் குணங்கள் ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சரீரத்தை சுத்தி பண்ணுறதுக்கு லௌகிக உபாயங்கள் வைதிக உபாயங்கள் மந்திர உபாயங்கள் தந்திர உபாயங்கள் எத்தனையோ உபாயங்களை கடைப்பிடிக்கிறோம் இதை சரி பண்ணுறதுக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியை ஃபைன் பண்ணுறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறோம் இந்த தன்னுணர்வை தனித்தன்மையை பண்படுத்துவதற்கு நாம் அவ்வளவு தூரம் சிரமப்படுகிறோம் அது ஒரு அபிமானமாக மாறிடுது அது கடைசியில் அது ஒரு பாண்டேஜாக மாறுது அதை தான் சாஸ்திரம் சொல்கிறது அடுத்தது சாஸ்திர வாசனான்னா சாஸ்திர வாசனானா அதுலேயும் வந்து படன வியசனம் அனுஷ்டான வியசனம்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க படிச்சுட்டே அது எதை படிக்கணுமோ அதில் கிராமர் படிச்சுட்டே இருப்பாங்க வேற சாஸ்திரங்களை படிச்சுட்டே இருப்பாங்க ஆ படன அவங்க வந்து வேதாந்தத்தை சொல்லலை வேதாந்தத்தை தவிர மற்றதை சொல்கிறாங்க வேதாந்த சாஸ்திரத்தை தவிர மற்ற சாஸ்திரங்களை படிக்கிறதில் ஒரு ஈடுபாடு அதை வந்து பர்பஸ் தெரியாமல் படிச்சுட்டே இருக்கிறது அப்புறம் வந்து அனுஷ்டானம் பண்ணுறது எப்போ பார்த்தாலும் இந்த ஜபம் பண்ணுறது பூஜை பண்ணுறது அதை விடமாட்டேங்கிறது அது பழகி போயிடும் எனக்கு வேதாந்தமே வேண்டாம் என்னையும் கடவுளையும் ஒன்னாக்கிறேன்னு சொல்லி என் உணர்ச்சிகளை எல்லாம் மதிக்காத வேதாந்தம் வேண்டாம் என்னையும் கடவுளையும் ஒன்னாக்கி எனக்கு வந்து கடவுளை ரசித்து ருசித்து நான் அனுபவிக்கிறதை கெடுக்குது இந்த வேதாந்தம் ஆகினாலும் இந்த வேதாந்தம் ஆண்டான் அப்படி சொல்லிவிட்டு அனுஷ்டானம் அதுலேயே மனசு எனக்கு இதுவே போருங்க சுவாமி இதுவே ஆனந்தமாக இருக்கேன் என்ன இதுவே இந்த இடமே போருமே ஏன்னா அச்சுவை பெறினும் வேண்டேன் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் எனக்கு இந்த ஸ்ரீரங்கத்து புளியோதரே போரும் ஆகினாலும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் ஆனா வந்து வைகுண்டத்துக்கு போனுங்கிறான் பக்கத்தில் அவர் சொல்றார் இச்சுவை தவிர போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் பார்க்க தெரீரிய பைத்தியம் அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமர ரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர அப்போ சொன்ன உடனே நமக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் இது ஒரு வாசனைங்கிறாங்க நம்ம நினச்சோன் சுவாமி இது நீங்கள் இப்படிலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க ஏற்கனவே அவனுக்கு பக்தியே வரமாட்டேங்குது நீங்கள் வந்து இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணி இருக்கிற கொஞ்ச நஞ்சம் பக்தியும் போயிடும்போல் இருக்கு ஆனால் ஏன் வச்சுங்க விவகாரத்தில் எப்பவும் பக்தியாக தான் எல்லாம் தெரியாமல் இருக்காது இது ஒரு வாசனை அதை விடமாட்டேன் எனக்கு அதெல்லாம் ரொம்ப பக்குவமானத்துக்கு பிறகும் வந்து கடைசியில் வந்து எனக்கு அதெல்லாம் விட்டு போச்சே அதெல்லாம் போயிடுச்சேன் அப்படின்னு நமக்கு திரும்பவும் அந்த வாசனை விடமாட்டேங்கிறது அது மாதிரி அது அனுஷ்டான வியசனம்னு பேர் பட்டன வியசனம் பட்டன வியசன வாசனா அனுஷ்டான வியசன வாசனா இந்த படிக்கிறதும் அனுஷ்டானம் பண்ணுறதையும் விட மனசு வராது ஆனால் உபனிஷத்து என்ன பண்ணுறதுன்னா இதை பண்ணுங்கிறது பண்ணிவிட்டேன் சாஸ்திரம் என்ன சொல்கிறது இதை பண்ணுங்கிறது அப்புறம் இதை விட்டுடுங்கிறது அதுக்கு நீங்கள் பண்ணாமே விட சொல்லியிருக்கலாமேண்ணா பண்ணிட்டு தான் விட சொல்லி கல்யாணம் பண்ணு சரி பண்ணிவிட்டேன் சன்னியாசம் பண்ணு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னீங்க சந்தோஷமாக பண்ணிவிட்டேன் சன்னியாசம் பண்ணுன்னா கஷ்டமாக இருக்கேன் நான் நான் அதை கேட்டே இல்லை இதையும் கேளு அதுக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறத கேட்டுகிட்டே இருக்கிறதே என் வேலை இல்லைன்னா வேதந்தான் நான் தான்ப்பா சொல்கிறேன் நான் தான் சொன்னேன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொன்னது யார் சாட்சா திருவள்ளூர் நான் தான் அடுத்தது என்ன சொன்னேன்னா வேண்டின் உண்டாக துறக்க ஈண்டு இயற்பால பல அதுவும் நான் தான் நான் அந்த இல்லற இயல்லையே நின்னுக்கிறேன்னா இந்த துறவறவியலுக்கு நான் பக்கத்துலேயே வரலாம் இல்லைப்பா இதுக்கப்புறம் இதுவும் நான் சொல்லியிருக்கேன் நான் விட முடியல அது பழகி போச்சு அட்டாச்மெண்ட்டு இமோஷனல் அட்டாச்மெண்ட்டு நான் மடத்துக்குள்ளே நான் சாமியெல்லாம் தப்பாக இருந்துச்சு நான் மடத்துக்குள்ளே போய் பக்குவ அப்புறம் மடமே எனக்கு பற்றாயிடுச்சு மடத்தை விட முடியல நான் மடம் கட்டினேன் மடம் கட்டி எல்லாருக்கும் பாடம் சொல்லலான்னு சொல்லி மடம் கட்டினேன் அப்புறம் என்னென்னா தனியாக போயிருக்கலாம் என்று தனியாக போனால் யார் கவனிப்பா ஏதோ நாலு பாடம்னு சொன்னால் தான் நாலு சாப்பாடாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன் பயப்படாங்க எல்லாம் தான் எல்லாத்துலேயும் பிடிச்சிப்போம் எங்கே போனாலும் எதையோ ஒன்று அது அத்தனை எதையும் பிடிக்கப்படாது அதை தான் சாஸ்திரம் சொல்லுங்க ரொம்ப அழகான விஷயம் இது ரொம்ப பெரிய உபாசனையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த உபாசனையை தியாகம் பண்ணுங்கிறது பெரிய வந்தமாக நமக்கு என்னென்னா இதுவே நல்லா இருக்கே இந்த இதுவே ரொம்ப ஆனந்தமா இருக்கே அப்படி போது இதை விடணுமா அப்படின்னா அதையும் விட்டுத்தான் ஆகணும் கடைசியில் இந்த அத்வைதஞானம் அதையும் விட்டுடுவோம் அப்புறம் என்ன இருக்குன்னு ஒன்றும் அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் சொல்றேன் மகாபாரதில் சொல்லப்படுறது முதல்ல தர்மத்தால் அதர்மத்தை விடு அப்புறம் தர்மத்தையும் விடு உண்மை பேசுறதுனால பொய்ய விடு அப்புறம் உண்மை பேசுறதையும் விடு மெளனமா இருக்குன்னு அர்த்தம் பற்று வைக்காதேன்னு அர்த்தம் அப்புறம் வந்து எதன் துணை கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேனோ அதையும் விட்டுவிடும் தியஜர்மம் அதர்மஞ்ச உபே சத்யான்றிதே தியஜ உபே சத்யான்றதே தியக்துவா ஏன தியஜசி தத் ரொம்ப அழகான ஸ்லோகம் அது தியஜர்மம் அதர்மஞ்ச புரியதாக பருவம் தியஜர்ம தர்மம் அதர்ம அதை தர்மத்தினால் வெற்றி கொள் அப்புறம் தர்மத்தையும் விட்டுவிடு அதர்மத்தை விடு பிறகு கிருஷ்ணர் வேற சொல்றமா இருக்குமத்தை விட தயாரா இருக்கும் தர்மத்தை பண்ணிட்டு தர்மத்தை விட சொல்ற பணத்தை சம்பாதிச்சு தானம் பண்ண சொல்ற எதுக்கு சம்பாதிப்பானே தானம் பண்ணுவான்னு சொல்லக்கூடாது பண்ணி தானம் பண்ணுன்னு தான் சொல்லு அப்புறம் வந்து உபே சத்தியான்றதே தியஜ பொய்ய வந்து உண்மை பேசுறதுனால விட்டுடும் அப்புறம் உண்மை பேசுகிறதையும் விட்டுடும் அப்புறம் நான் வந்து நான் முதல்ல அதர்மம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் அதர்மத்தை விட்டேன் அப்புறம் நான் தர்மம் பண்ணினேன் அப்புறம் தர்மத்தையும் விட்டேன் நான் முதல்ல போய் பேசின்னு இருந்தேன் அப்புறம் பொய் பேசுகிறத விட்டுட்டேன் அப்புறம் உண்மை பேச ஆரம்பித்தேன் அப்புறம் உண்மை பேசுகிறதையும் விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன் இப்படி சொல்கிறத விடு நினைக்கிறத விடு நான் விட்டுட்டேன் நான் விட்டுட்டேன்னு சொல்கிறவாரு அதை விடு அப்புறம் நான் விட்டுட்டேன்னு உள்ளுக்குள்ள நினைச்சுட்டு இருக்கேன் பாரு அதையும் விடு என்னதான் பண்றது நான் ஒன்னும் பண்ண பேசால் கண்டனவெல்லாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவின்றி பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி பேதமையால் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசமே அப்படிங்குற தாய்மானவரே புலம்புகிறார் அவர் புறம்புறாருனா அவர் புறம்புறாரோ நமக்கா வேண்டி புலம்புறாரோ அது இப்படி வேணாலும் என்டர்ப்ரட் அது வேற விஷயம் சும்மா இருந்தாராம் குரு என்னைக்கு கேட்க குரு சொன்னால் சும்மா இருக்க சுகம் என்று சுருதியெல்லாம் சொல்லித்தான் வேதமெல்லாம் சொல்லித்தான் சுருதி எல்லாம் சொல்லவும் சுருதி எல்லாம் சொல்லவும் அம்மா நிரந்தரம் சும்மா இருக்க சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா சொல்கிறது நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் நிறைய சொல்லியிருக்கு பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கேன் நானும் அறிவின்றி என் புத்தியை சரியாக பயன்படுத்தாமல் போராத்துக்க குரு எடுத்து எடுத்து சொல்லின்னு வேதம் சாஸ்திரம் சொல்கிறது மாத்திரம் இல்லை அதை எடுத்து விளக்கி விளக்கி சொல்கிறார் பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி எங்கள் குருநாதர் சொல்ல வேண்டியத சொல்லிட்டு அப்புறம் பேசாமல் இருந்துருவார் அதனால் அவர் பேர் மௌனகுருனால பெம்மான் மௌனி மொழியையும் தப்பி ஏன் புத்தி பேதமையால் இத்தனை பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் கூட என்னோட அஜானத்தினால நான் படாத பாடுபட்டேன் வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசம் இவ்வளோ பேர் சொல்லியே எனக்கு இந்த கதின்னா இனி சொல்லாமல் இருக்கிறவனுடைய கதியை என்ன சொல்கிறது வெம்மாய காட்டினில் அலைந்தேன் அந்தோ விதிவசம் அதெல்லாம் ஒரு லெவலில் எல்லாத்தையும் விடுங்கிறது இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் எட்டாவது மந்திரம் ரொம்ப அழகான ஒரு இதை சொல்கிறது அத்தியாத்ம ஆதி தெய்வ அத்தியாத்மம்னு சொன்னால் அதாவது ரெண்டு விராட் இந்த மந்திரத்தோட தாத்யம் என்னென்னா விராட் விஸ்வ ஐக்கியம் அதாவது ஸ்தூல திருஷ்டியில் ஐக்கியம் சொல்கிறது இந்த மந்திரம் இது ரெண்டு சொல்கிறார் வியாக்கியான காரங்கள்லாம் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அக்னி உபாசனை அக்னியில் விராட் இந்த அக்னி பகவான் இருக்கார் இந்த பிரபஞ்சத்தையே பூஜை பண்ணுறது அது பாக்கியமாக பண்ணுறது அக்னி வந்து இந்த உலகத்தினுடைய என்ன சொல்கிறது ஒரு பிரதிநிதி இந்த பிரபஞ்சத்தோட பிரதிநிதி அக்னி அதனால தான் இந்த பஞ்சபூதங்களில் முதல்ல ஃபார்முக்கு வர்றதே அக்னி தான் இப்போ வந்து ஆகாஷத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர முடியும் எல்லா இடத்துலையும் இருக்குது வாயு இருக்குது வேணால் கேஸ் அடக்கி ஒரு டப்பாக்குள்ளே கேஸ் அடக்கி வச்சு வேணா பூஜை பண்ணுவோம் வேணும் அப்படி பண்ணுறது இல்லை அதனால் அக்னி தான் முதல்ல ரூபத்துக்கு வர்றார் அதனால தான் ருக்வேதம் முதல்ல அக்னிமீளேன்னு ஆரம்பிக்கிறது அகாரத்தில் ஆரம்பிக்கிறது அக்னிமீளே என்று ருக்வேதம் ஆரம்பிக்கிறது அகாரத்தில் தான் தொடங்கிறது அகரம் முதல்தான் திருவள்ளுவர் ஆரம்பிக்கிறார் ஆக அக்னிமேளே அக்னியை வந்து உபாசனை பண்ணுறாங்க அக்னி வந்து ரெப்ரசென்ட்ஸ் ஹோல் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அக்னி மூலமாக நாம் பிரபஞ்சத்தையே பூஜை பண்ணுறோம் அதே மாதிரி ஹிருதயத்துலையும் உபாசனை பண்ணுறோங்கிறார் ஹயத்துலேயும் நம்ம பூஜை பண்ணுறோம் யோகிகள் ஹிருதயத்தில் தியானம் பண்ணுகிறார்கள் விஸ்வரூபத்தை இது கர்ம காண்டிகளெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்னா பாஹ்யமாக போய் நம்ம பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறோம் பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது யூனிவர்ஸை பூஜை பண்ணுறது பிரபஞ்சத்தையே பூஜை பண்ணுறது கோபூஜைங்கிறது அந்த பசுமாட்டில் வந்து சமஸ்த லோகங்களும் இருக்குது பிரபஞ்சமேனா எல்லாமே சேர்ந்து தேவலோகம் எல்லாம் சேர்த்து தான் பூஜை பண்ணுறோம் பாஹ்யமாக பூஜை பண்ணுறது ஆந்திரமாக கர்மிகள் அக்னியை உபாசனை பண்ணுகிறார்கள் அக்னியில் விராட் உபாசனை பண்ணுகிறார்கள் யோகிகள் ஹயத்தில் உபாசனை பண்ணுகிறார்கள் அதனால் எப்போ விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோடு கவனக் குறைவில்லாமல் விடாமல் தனமும் விடாமல் பூஜை பண்ணுறாங்களாம் அக்னியை பூஜை பண்ணுறவன் ஒரு நாளும் அதை விடக்கூடாது அதே மாதிரி தியானத்தையும் ஒரு விடக்கூடாது ஆக அக்னி உபாசனை பண்ணுகிறவர்கள் வெளியில் பாஹ்யாக்னி உபாசனா ஆந்தர விஸ்வரூப உபாசனா யோகிகள் சங்கராச்சாரர் ரெண்டாக பிரிக்கிறார் அத்தியாத்ம உபாசனா வ உபாசனா அதுக்கு இந்த மந்திரம் சில விஷயங்களை சொல்கிறது அரண்யோ நிகிதோகோ ஜாத்தவேதாக ஜாத்தவேதாகனா நெருப்பு அக்னி அரணின்னா அரணி கட்டை அரணி கட்டையில் அது அரண் அரணி கட்டையில் விறகு கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்குது அதை கடைஞ்சுதுன்னு சொன்னால் அதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி கடைவாங்க அதுக்கெலாம் வேதத்தில் நிறைய மந்திரங்கள் நிறைய ரிச்சுவல் இருக்குது இந்த கடையிறதே பெரிய ரிச்சுவல் அதுக்கு பேரே அக்னி மதனம்னு பேர் ஷமீ கர்பாத் அக்னிம் மந்ததி அக்னிம் மந்ததி ஏஷாவா அக்னேர் எக்னியா தனூ அந்த அரணி கட்டைக்கு எடுக்கிறதுக்கு மந்திரம் அந்த அரணி கட்டையில் வந்து அதை அரை அது வந்து ஒரு கட்டைக்குள்ளே ஹோல் பண்ணி இன்னொரு கட்டையை வச்சு கடையிறது அடையிற போது அக்னி சூத்த மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி சொல்லி சொல்லி அக்னி அப்படியே வெளியில் வரும் அதை வந்து பூஜை பண்ணுறது அந்த மந்திரோக்தமாக அக்னியை உண்டு பண்ணி அந்த அக்னியை உபாசனை பண்ணுறது பூஜை பண்ணுறது அதை வந்து என்ன பண்ணுகிறார்களாம் கர்ப்பிணிபிகி சுபிருதா கர்ப்பைவ கருவுற்றிருக்கிற பெண்கள் எப்படி முறையாக சாப்பிடுவதன் மூலம் கருவை பாதுகாக்கிறார்களோ எவ்வளோ அழகாக சொன்ன வரும் கருவுற்றிருக்கும் பெண்கள் கர்ப்பிணிபிகி கர்ப்ப இவ கருவை எப்படி கவனமாக பாதுகாக்கிறார்களோ கர்ப்பத்தை காப்பாற்றணுமா வேண்டாமா ரொம்ப கவனமாக காப்பாற்றியானோ இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை அது மாதிரி இந்த அக்னியை உபாசகர்கள் வெளியில் பூஜை பண்ணுறவர்களாக இருக்கட்டும் ஹிருதயத்தில் தியானம் பண்ணுகிறவர்களாக இருக்கட்டும் இவர்கள் இருவருமே இடைவிடாது அதை சங்கராச்சார சொல்கிறார் அன்னபோஜனாதினா அதை எப்படி சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து அதை ரொம்ப கவனமாக காப்பாற்றுறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் அதுக்கு வந்து இப்படி சாப்பிடணும் இதை சாப்பிடணும் குழந்தைக்கு நல்லது குங்கும சாப்பிடு அதை சாப்பிடு இதை சாப்பிடு குழந்த நல்லாயிருக்கும் இப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்களே அது மாதிரி இந்த உபாசனையை வந்து ரொம்ப கவனமாக பண்ணுறான் நான் கண்ணும் கருத்துமா விராட் உபாசனை பண்ணுறான் ஹிருதயத்தில் உபாசனை பண்ணுறான் திவேதிவ ஈட்யகா நாள்தோறும் வழிபடுகிறார்கள் ஜாக்ருவத் பிகி ஹவிஷ்மத் பிகி மனுஷேபிகி திவேதிவ ஈட்யா அக்னிகின்னு அர்த்தம் இந்த அக்னிஹி திவேதிவ ஈட்யகா புறத்தில் இருக்கும் நெருப்பும் அகத்திலிருக்கும் விஸ்வரூப உபாசனையும் இங்கே தேவதா விஸ்வரூப அக்னி இங்கே பாஹ்ய அக்னி அங்கே அக்னியில இன்வோக் பண்ணுறான் ஆவாகனம் பண்ணுறான் அஸ்மின் அக்னவு அஸ்மின் அக்னவு சர்வதேவாத்மகம் விஸ்வரூபம் தியாயாமி ஆவாகயாமி சொல்லி பூஜை பண்ணுறான் இங்கே என்ன பண்ணுறான்னா விஸ்வரூபத்தில் என்னை இணைச்சி பார்க்குறேன் அப்படின்னு தியானம் பண்ணுறான் ஆஹ் ஹவிஷ்மத் பிகி அதாவது ஹோமம் இவன் நெய் விடுறான் இல்லாட்டி தியானம் பண்ணுறான் விழிப்புணர்வோடு இருக்கான் ஜாக்ரவத்பிகின்னா கேர்லெஸ்ஸாக இருக்கிறது இல்லைன்னு அர்த்தம் கேர்ஃபுல்லாக பண்ணுறான் ரொம்ப கவனமாக செய்கிறான் கவனமாக தியானம் பண்ணுகிறான் கவனமாக ஹவிச கொடுக்கிறான் மனிதர்கள் மனிதர்கள்னால் உபாசகர்கள் ஹோமம் பண்ணக்கூடிய கருமிகள் அது என்ன சொல்கிறார் ஏ தத்வை தத்து இந்த மந்திரத்தில் என்ன இருக்குன்னா அந்த அக்னி உபாசனை பண்ணுறவனும் அக்னி உபாசனை வெளியில் பாக்யாக்னி உபாசனை பண்ணுறவனும் ஆந்தராகனி உபாசனை பண்ணுறவனுக்கும் ஆதாரம் இந்த சைத்தன்யம் அவ்வளோதான் இந்த ஸ்லோ மந்திரத்தோட அர்த்தம் தான் இந்த புறத்தில் விஸ்வரூப உபாசனை பண்ணுறவனுக்கும் அகத்தில் விஸ்வரூப உபாசனை பண்ணுறவனுக்கும் ஆதாரமாக இருக்கிறது அந்த சுத்த சைத்தன்யம் ஏ தைத்தத்து அதுலந்து என்ன புரிய வைக்கிறார் இதெல்லாம் நினைச்சுடாதே இதுதான் ஆதாரம் ரெண்டுக்குமே சப்டம் அத்தியாத்மத்துக்கும் அதி தெய்வத்துக்கும் சப்டாக்டம் ஆதாரம் இது ஒரு பிரசன்டேஷன் இண்டிவிஜுவலுக்கு எது சப்டமோ அதுதான் டோட்டலுக்கும் சப்டாட்டம்னு சொல்றத பிரசென்ட் பண்ணுற விதம் அப்படி ஆஹ் சமஷ்டி எஷ்டி அதிஷ்டான சைத்தன்யம் ஏக்கமேவ அதனால என்ன பண்ணணும்னா இதெல்லாம் பண்ணினது போரும் பாக்யாக்னி உபாசனை பண்ணதும் போரும் ஆந்தராக்னி உபாசனை பண்ணினதும் போரும் சுத்த சைத்தன்யம் பிரம்மஜானத்தில் நிலை பெறுவாயாக சர்வம் பிரம்மமயம் என்று பிரம்ம ஜானத்தில் உனக்கு நிஷ்டை ஏற்படட்டும் அதுதான் அர்த்தம் இதுக்கு தான் இவ்வளவு சொன்னேன் எல்லாம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிவிட்டு கடைசியில் அதை விடுங்கோங்கிறீங்களேன்னா எதுவுமே ஞான் வச்சுக்கணும் விடுறதுக்காக தான் பிடிச்சிக்கிறோம் எல்லாம் வந்து என்னது இணைவது பிரிவதற்காகண்ணா சம்யோகாக விப்ரயோகாந்தாக எந்த சாதனையுமே பர்மனெண்ட்டு கிடையாது ஆன்மீக வாழ்க்கையில் இன்க்ளூடிங் வேதாந்தம் அதுக்கப்புறம் ஏன் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி உனக்கு தோன்றுறது வேறு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சரீரம் கண்டினியூ பண்ணுறது ஒன்றும் படிக்கலாம் இல்லாட்டி பாடம் சொல்லலாம் இல்லாட்டி தியானம் பண்ணலாம் ஆனால் அதுவும் கூட பண்ணுறோங்கிறது கிடையாது பிராரப்த கர்மாவை முடிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு விவகாரம் நடந்துக்கிட்டு அந்த விவகாரம் தியான விவகாரமாக இருந்தால் என்ன சமாதி விவகாரமாக இருந்தால் என்ன சாஸ்திரம் படிக்கிற விவகாரமாக இருந்தால் என்ன டீச் பண்ணுற விவகாரமாக இருந்தால் என்ன சும்மா அதர்ம விவகாரம் மாத்திரம் பண்ணிடக்கூடாது என்ன எப்போ வேணாலும் இது ஆபத்தில் கொண்டே விட்டுவிடும் ஜாகிரதையாக அதனால்தான் கிருஷ்ணர் கீதையில் எப்பவும் சொல்லிகிட்டே இருக்கார் அதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார் மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து இந்த குரலை எப்படி புரிஞ்சுக்கிறது பார்க்கணும் மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து இந்த குரலுக்கு என்ன பொருள்னா உன் மனசு ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு நீ நினச்சாலும் கூட உனக்கு சத்சங்கம் வேணுங்கிறது அது உனக்கு சேஃப்டி பாதுகாப்புங்கிறது இந்த குரல் மனநலம் நன்கு உடையராயினும் இது வந்து நான் நினைக்கிறேன் இது இந்த சிற்றினம் சேராமை அதிகாரத்தில் வருகிறது அல்ப ஜனங்களோடு பழகக்கூடாதுங்கிறார் மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோர் இனநலம் ஏமாப்புடைத்து உனக்கு எவ்வளவுதான் மனசு நல்லா இருக்குதுன்னு நீ நினைச்சாலும் எனக்கு எந்த சத்சங்கமும் தேவையில்லைன்னு நீ நினச்சாலும் அது தப்புங்கிறார் திருவள்ளுவர் உனக்கு சத்சங்கம் நல்லது உனக்கு சேஃப்டி அது ஏமாப்புன்னா பாதுகாப்புன்னு அர்த்தம் ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை தேவையில்லைன்னாலும் ஏதோ ஒன்று இந்த சரீரம் கண்டின்யூ பண்ணுறது அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து என்னதுன்னா கடைசியில் இந்த சாதனையை பண்ணித்து அதுக்கப்புறம் சாதனை இல்லைன்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் எந்த சாதனையை பண்ணுறதுன்னா சாதனை ஒன்றும் பண்ணலை அது லீலையாக இருக்குது அதுக்கப்புறம் சாஸ்திரம் சொல்லுறது பிஸ்னஸ் கூட பண்ணாலும் பண்ணலாங்கிறது வாணிபம் செய்யணும் செய்வருங்கிறது அவ்வளோக்கெலாம் நான் போகலை ஆக இந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் ஐக்கியம் சொல்லுகிறது மேலும் உள்ள மந்திரங்களை நாளைக்கு பார்ப்போம் ஓம் சஹனாபவத்து சகனௌன்து சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வினாவதீ ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஐயனேயனதுள்ளேனின்று அனந்தஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम हरि ओम आदि ஓரி ஓ ஆதிகுநாஸ்